ிாத்தயத்த வேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம கவிணமீசியாத்தரமியூப்பணம் தமசப் பரஸ்தன் ஸ்ரீஷர் ஒரு ஜீவாத்மா சரீரத்திலேருந்து கிளம்பும் பொழுது தியானம் பண்ண வேண்டிய ஈஸ்வனுடைய லக்ஷணத்தை உபதேசம் பண்ணுறார் இது நல்லா இருக்கிற காலத்திலேயே தியானம் பண்ணி பழகி முன்னமேயே சொல்லியிருக்கேன் இந்த ஸ்லோகத்தில் பகவானுடைய லக்ஷணங்கள் அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு கவிம் புராணம் இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் சொன்னார் எட்டாவது ஸ்லோகத்தில் இந்த தெய்வீகமான பரம புருஷனை தியானம் பண்ணி கொண்டு அந்த தெய்வீகமான பரமபுருஷனை அடையிறான் அப்படின்னு உபதேசம் பண்ணார் அந்த தெய்வீகமான பரமபுருஷனுடைய லக்ஷணங்கள் இங்கே சொல்லப்படுகிறது இறைவனுடைய லக்ஷணங்கள் கவிம் கவிம்னு சொன்னால் எல்லாம் அறிந்தவன் அர்த்தம் தமிழில் வாலறிவன் சொல்கிறோமே எல்லாம் அறிந்தவனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் புராணம் புராணம்னு சொன்னால் எப்பொழுதும் இருப்பவனன் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பேத்துமப்பெற்றியன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் அபி நவம் அப்படின்னு சொல்கிறது உண்டு மிக பழமையாக இருந்தாலும் இப்பொழுதும் புதுமையாக இருக்கிறவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இந்த படைப்புக்கு மூலபூதமாக காரணமாக இருக்கிறதுனால அவன் எப்பொழுதும் இருக்கிறான் அத்தகைய இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகம் அனைத்தையும் ஆளுகின்றவனை அனுசாசித்தான்னு சொன்னால் ராஜாவை உண்டு இந்த பிரபஞ்சத்துக்கே அனுசாசிதா பகவான் அனைத்தையும் ஆளுகின்றவனை அனோரணியான் அணுவுக்குள்ள அணுவாக இருப்பவன் ஆகாசம் காலம் இவைகளை காட்டிலும் மிக நுண்ணியவன் அனைத்திற்கும் உபாதான காரணம் இந்த மெட்டீரியல் காசாக இருக்கிறதுனால சர்வஸ்வ தாத்தாரம் எல்லோருக்கும் அவரவர்கள் செய்யக்கூடிய வினைகளின் பயனை கொடுக்கக்கூடியவர் அனைத்தையும் தாங்கிறவர்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல விளக்கா உரை ஆசிரியர்கள்லாம் அந்தந்த ஜீவனுக்கு வேண்டிய வினை பயன்களை கொடுக்குறார் அவங்கவுங்க செஞ்ச புண்ணிய பாபங்களுக்கு தகுந்த பலனை கொடுக்கிறவரை அப்படின்னு படிக்கணும் அச்சிந்திய ரூபம் அவர் இல்லாமல் ஒன்றுமே ஆனாலும் அவரை ஆழமாக நினைக்கக்கூடிய சக்தி நிறைய பேருக்கு குறைவு ஆக எண்ணுதற்கு எட்டா எழிலாருன்னு மாணிக்க வாச்சகர் சிந்தியம்னா சிந்திக்கக்கூடியது அச்சிந்தியம்னா சிந்திக்க முடியாது அவருடைய ரூபத்தை அவர் உருவமாகவும் அருவமாகவும் அருவுருவமாகவும் காட்சியளிக்கிறார் அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் படிக்கிறோம் ஆக அவரை எண்ண முடியாதவரை ஆனால் எண்ண முடியாதவராக இருந்தாலும் ஓரளவுக்கு மனசுக்கு இந்த சாஸ்திரங்களை படிக்கிறதுனால அந்த லக்ஷணங்கள்லாம் நமக்கு விளங்கும் அதனால் இளம் வயதிலேயே இந்த உண்மையை நன்றாக மனசில் வாங்கிக்கணும் ஆதித்ய வர்ணம் எப்படி சூரியன் ஸ்வய்பிரகாசமாக இருக்கிறாரோ அப்படி அறிவொழியாகிய உணர்வொழியாகிய இறைவன் தானே தன்னை விளக்கிக்கொண்டு அனைத்தையும் விளக்கி கொண்டிருக்கிறார் ஆகவே ஆதித்ய வர்ணமாக விளங்கக்கூடியவர் தமச்பரஸ்தாத் அறியாமைக்கு அறியாமை மயக்கம் அதாவது மோகம் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் உயிர்களுக்குத்தான் அறியாமை உலக வாழ்க்கை மயக்கங்கள்லாம் இருக்குது ஆகவே நாம யாரை தியானம் பண்ணணுமோ அவருக்கும் அது இருக்கக்கூடாது அதாவது அஜானம் மோகம் என்று சொல்லப்படுகிற அறியாமை மருள் இவைகளுக்கு அப்பாற்பட்டவரை யகா அனுஸ்மரேத் எவன் ஒருவன் விடாமல் தியானம் செய்கிறானோ அதாவது கடமைகளையும் செய்யணும் தியானமும் பண்ணிக்கொண்டே இருக்கணும் கடமைகளை செய்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருப்பவன்தான் மரண காலத்தில் அந்த இறைவனை ஆழமாக தியானம் செய்ய முடியும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த ஸ்லோகத்தில் அப்படி சொல்லியிருக்கார் அடுத்த ஸ்லோகம் இதனுடைய தொடர்ச்சி அதையும் சேர்த்து படிக்கணும் நாளைக்கு அதை படித்து அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன்